ஒரு கோப்பிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இதை பாடலிலே என் உயிர் குடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் இருப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஆட்டி வைப்பேன் அவர் மாறுவிட்டால் அதை பாடி வைத்தேன் நான் மாநில இனத்தை ஆட்டி வைத்தேன் அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைத்தேன் நான் நிரந்தரமானவன் அறிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கோப்பை ஒரு போலமையில் என் துணையிருக்கும் இவை பாடலிலே என் உயிர் குழிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகிருக்கும் ஒரு கோப்பையிலே என் குடியிருக்கும்